ஓத் பரப்ரே நம ஆணி முகநாறு முகநம்பிகை பொங்கம்பன் ஞானகுருபாணியை உள்நாடு உலகளா முணந்து ஓதர்க்கரியவன் நிலகுலாவிய நீர்மலி வேலியன் அலகில் ஜோதியன் அம்பலத் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வானவர் ரசமால் தொடர்பினால் உலகோர் வழுத்தொருமன்னி என்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசது குற்றவாள் இலையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு நல் திருநலை மாதை வானவர் ரதனா முத்திராமேச வல்லலை வணங்கி பார்த்திடுவான் உருவாய் அறுவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் நிதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே இப்பியினிடையே எழும் ரசகம் போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏது நின்றிய பிரம்பத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சமுறைமையை தூள அருந்ததி நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே பலம் அதாவது நானா ஜீவவாத கட்டளை நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துகிட்டு இருக்கோம் அதாவது சென்ற வகுப்புல தத்துவத்தை பார்த்தோம் அந்த முப்பத்தாறு தத்துவத்தில் எட்டு தத்துவம் பொதுவாக உள்ளது என்றும் இருபத்தெட்டு தத்துவங்களும் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாய் உள்ளது என்றும் பார்ப்போம் எட்டு தத்துவம் எதுன்னு கேட்டால் பிரம்மம் மாயின் ஈஸ்வரன் பஞ்சபூத்தங்கள் இவைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறது எல்லா ஜீவர்களுக்கும் இது பொதுவாக இருக்கு ஆனா அந்த இருபத்தி எட்டு இருக்கே அது சூழ சரீராறு சுக்கும சரீரை எருவது காரண சரீரத்தில் அவித்தை ஜீவன் இந்த ரெண்டு தத்துவமும் எடுத்துக்கிறாங்க ஆகும் இருபத்தி எட்டு தத்துவமும் வேறு வேறாக இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம் பூலசரீரம் ஆறு சுக்கும சரீரம் இருபது கார்ணசரீரத்தில் மா அவித்தையும் ஜீவனும் ரெண்டு தத்துவம் ஆக இருபத்தி தத்துவமும் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் வேறு வேறாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தங்கள் இடத்துல நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து அதுலேயே இன்னொரு விஷயமும் பார்ப்போம் அந்த முப்பத்தாறு தத்துவத்தில் தானாக விளங்கக்கூடிய தத்துவம் ஒன்று தனக்கு அந்நியமாக விளங்கக்கூடிய தத்துவம் ஏழு தானுமாயும் தனக்கு அந்நியமாகவும் விளங்கக்கூடிய தத்துவம் இருபத்தி எட்டு தானாக விளங்கிறது ஒண்ணு தனக்கு அந்நியமாக விளங்கிறது ஏழு தானுமாயும் தனக்கு அந்நியமாக விளங்கிறது இருபத்தி எட்டு என்று அதையும் பார்ப்போம் பிரம்ம ஒண்ணு எல்லா காலத்திலும் நான் நான் தான் தான் சொல்லப்படுகிறது அந்த ஏழு தத்துவம் பஞ்சபூதங்கள் ஐந்து மாய ஈஸ்வரன் எப்பொழுதுமே தனக்கு புறம்பாகத்தான் இருக்கின்றான் ஈஸ்வரன் தனக்கு வேறாகத்தையும் இருக்கிறேன் மாய தனக்கு வேறாகத்தே இருக்கிறது பஞ்சபூதங்களும் நமக்கு வேறாகத்தே இருக்கிறது அதனால இந்த பஞ்சபூதங்கள் மாய ஈஸ்வரன் ஏழு தத்துவமும் எப்பொழுதும் நமக்கு அந்நியமாக இருக்கு என்னைக்குன்னா அந்த ஏழையும் நான் சொல்ல முடியாது அந்த ஏழு தத்துவத்தையும் நானும் சொல்ல முடியாது ஆத்மான்னு சொல்ல முடியாது அந்த இருபத்தி எட்டு இருக்கே அத ஒரு நான் சொல்றோம் ஒரு கனக்கு அந்நியம்னு சொல்றோம் சூழ சரீரத்தை ஆராயம் குருக்கான் நான் நான் சொல்றோம் ஆறுதான் நான் சொல்றோம் எப்படின்னு கேட்டா நான் பிராமணே நான் சத்திரியன் நான் வைசியன் நான் சூத்ரன் நான் புறமச்சாரி நான் கரகஸ்தன் நான் வானப்பிரஸ்தன் நான் சன்னியாசி நான் ஆண் நான் பெண் நான் கருவல் நான் சிவலை நான் கட்டையன் நான் நெட்டையன் நான் பருத்தேன் நான் எழைத்தேன் என்றெல்லாம் சொல்றோம் நான் நான் சொல்றேன் எதாவது இந்த சூட சரீரத்தை நான் பிராமணன் அப்பா நான் ஐஸ்வியன் சூத்ரன் சத்திரி என்கிறான் நான் ஆணை நான் பெண்ணுங்கிறேன் நான் கருவல் சிவல என்று சொல்றோம் கட்டை நன் நெட்டைன் சொல்றோம் நான் பருத்திருக்கிறேன் நான் எழைச்சிருக்கிறேன்னு சொல்றோம் இதெல்லாம் தூள சரீரத்தினுடைய தத்துவம் இதெல்லாம் தூள சரீரத்தினுடைய இதான் தான் தான் சொல்றோம் ஆனா இன்னொருக்கா என்ன சொல்றோம் ஏமாடி ஏன் கன்றுன்னு சொல்றது போதும் ஏமாடி ஏன் கன்றுன்னு எப்படி சொல்றோம் அதே உடம்பவே என் சரீரம் படுத்தது என் சரீரம் இழைத்தது என் மயில் நரைத்தது என் சரீரம் பிறந்து இத்தனை வருடம் ஆயிற்று இப்படியெல்லாம் சொல்றேன் என் சரீரம் பருத்தரும் போதும் நான் பருத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய சரீரம் பரத்து இருக்கணும் நான் இழைச்சிட்டேன்னு சொல்றது முதல் சொன்ன அப்பறம் என்னுடைய சரீரம் இழைச்சு இழைச்சிருச்சுன்னு சொல்றேன் அப்பறது நான் பிறந்தேன்னு சொல்றோம் அப்புறம் நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆயிருச்சு என்னுடைய சரீரம் பிறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் அப்ப ஒரு கா நான் சொல்றோம் ஒரு கா தனக்கு அந்நியம்னு சொல்றோம் எதா என்று போல சரீரத்தை அதே போல சூக்கும சரீரத்திலேயே ஒருக்கா நான் தான் என்றும் ஒருக்கா தனக்கு அந்நியம் சொல்றான் எப்படி இல்லை நான் கண்டேன் நான் கேட்டேன் நான் சொட்டேன் நான் போகித்தேன் நான் கொடுத்தேன் நான் வாங்கினேன் நான் நடந்தேன் நான் குஷித்தேன் நான் சிந்தித்தேன் நான் நிச்சயித்தேன் நான் இந்த பஞ்சத்திற்கு சீமித்தேன் என்று தானாக வழங்கக்கூடிய சூக்கும சரீரம் இருக்கே இது வந்து இருவரும் மற்றொரு வேலையில் என்ன சொல்றான் ஏன் வீடு ஏன் உடம்புன்னு சொல்றதை போல முதல்ல ஏமாடி ஏன் கண்டுன்னு சொன்னா தூள சரீரத்தை சூக்கும சரீரத்தில் இருக்கக்கூடியத ஏ வீடு ஏன் உடம்பு அப்படின்னு சொல்றது மாதிரியான் ஏன் மாடி என் சொல்லலாம் அதை போலவும் எடுத்துக்கறலாம் முத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஏன் கண்ணுங்கிறோம் அப்புறம் நான் கேட்டேன்னு சொல்றோம் அப்புறம் என்னுடைய காது கேட்டுச்சுங்கிறோம் நான் வாசனை அறிந்தேன்னு சொல்றோம் அப்புறம் என்னுடைய மூக்கு வாசனை அறிந்ததுன்னு சொல்றோம் அப்புறம் என் நாக்குன்னு சொல்றோம் என் கை என் கால் என் மனம் புத்தி என் மனம் என் புத்தி என் அகங்காரம் என் சிற்பம் என் பிறகான புராணன் என்று தான் அவைகள் வேறாக வழங்குகின்றபடியினாலும் ஒரு கா தான் சொல்றேன் எதை தூக்கும சரீரத்தை ரெண்டாவது என்ன சீரம் என்னுடைய சரீரம் என்னுடைய கண்ணு என்னுடைய காது என் மூக்கு என் நாக்கு என் கை என் கால் என் மன வித்தி என் சித்தம் என் அகங்காரம் என் பிராணன் எப்படின்னு தான் வேறு அவைகள் வேறாக விளங்குகிறேன் இதுக்கு வந்து சூக்கும சரீரத்தை ஒரு கா நான் சொல்றோம் ஒருக்கா தானக்கா அந்நியமுன்னு சொல்றோம் அப்ப இன்னொரு காய் என்ன ஆச்சு கார்ண சரீரத்துக்கு போறோம் நான் அறிவேன் நான் அறியேன் அப்படிங்கறதெல்லாம் கார்ண சரீரத்தை சேர்ந்தது நான் அறிவேன் நான் அறியேனுங்கிறது அப்புறம் இரண்டாவது ஒரு கா இதுவே என்ன சொல்ற காரண சரீரத்தை என்ஜீவன் என்ஞானம் சொல்றான் அப்படி சொல்றதுனால ஒரு கா தானாகவும் உனக்கு தனிய தனக்கு அந்நியமாகவும் விளங்குகிறது தூதசரீரம் சுக்குமசரீரம் காரணசரீரம் இது இருபத்தி எட்டும் ஒரு காத்தான்தான்னு சொல்றோம் ஒருக்கா தனக்கு அந்நியம் சொல்றான் அதுக்கு அடுத்து இப்படி சொன்ன உடனே சீடன் என்ன கேட்கின்றான் இப்படி சொன்ன குருவை பார்த்து சீடன் கேட்கும்படி இது இருபத்தெட்டு தானானால் சாட்சியைப் ஒரு தன்மைக்காக தோன்ற வேண்டும் அல்லாமல் தனக்கு அந்நிய பஞ்சபூதங்களைப் போல தனக்கு அந்நியமாக காண கணக்கில்லை அப்படின் அதாவது ஆத்மாத நான் நான் சொல்றோம் ஆனா இந்த இருபத்தெட்டையும் ஒரு கான்னு சொல்றோம் இந்த இருபத்தெட்டையும் ஒரு கனக்கு அந்நியம்னு சொல்றோம் கீடன் என்ன கேட்கிறேன் சாட்சியத்தின் தானும் சொல்றேன் இல்ல அதே மாதிரி இருபத்தெட்டையும் ஒண்ணு ஒரு காந்தான்னு சொல்லுங்க இல்லைன்னா பஞ்சபூதங்களை எப்படி தனக்கு அந்நியம்னு சொன்னீங்களோ அதை போல இந்த இருபத்தெட்டுன்னு தனக்கு அந்நியம்னு சொல்லுங்க சாட்சியை போல தான் சொல்லுங்க இல்லைன்னா பஞ்சபூதத்தை போல தனக்கு அந்நியம்னு சொல்லுங்க ஒரு கா இருபத்தெட்டையும் தான் சொல்றீங்க ஒரு கா இருபத்தெட்டு தனக்கு அந்நியம்னு சொல்றீங்க இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சிஷியன் கேட்கன்ற தானும் சொல்றது தனக்கு அந்நியம் ஒருக்கா தான இருக்கு ஒரு கனக்கு அந்நியமா இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களே இது எப்படி இருக்குன்னு கேட்டா இழுட்டு வெள்ளாள தீட்சிதன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி விரோதமாக இருக்கிறது ஆதித்தன் சூரியன் இருட்ட ஆதித்தன் அப்படின்னா இரு சூழ்ந்த சூரியன் அப்படின்னு எப்படி சொல்றது முரணாவில இருக்கு ஒண்ணு இருகாசம் சொல்றேன் ஆனா நீ இருட்டு ஆதித்தன் சொல்ற மாதிரி இருக்கு அப்புறம் வெள்ளாள தீட்சிதன்னு சொல்ற வெள்ளாளன்னே செய்ய பிராமணன்னு சொல்ற எப்படி சொல்ல முடியும் ஒண்ணு வெள்ளாளன்னு சொல்லுங்க இல்லைன்னா பிராமணன் சொல்றது இல்லைன்னா இருள்னு சொல்லுங்க இல்லைன்னா ஆதித்தன்னு சொல்ல பிரகாசம்னு சொல்றது ஒரு காய் இருட்டு ஆதித்தன் அது எப்படி இருட்டு ஆதித்தம் பொருந்தாதில்ல வெள்ளாள தீட்சிதன் பொருள் வெள்ளாலும் வெள்ளாழந்தன் திரி அப்படிங்குற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது ஒரு கத்தான் தான் சொல்றோம் ஒரு கத்தானுக்கு அந்நியம் சொல்றதுல இது பொருந்தாது பொருந்த மாதிரி இல்லை என்று சீடன் கேட்பான் அப்படி சொன்ன உடனே குரு என்ன சொல்ற பரமாத்மா நான்கிறது ஒன்னு இருக்கு அத்தியாசத்தினால நான் சொல்றது ஒண்ணு இருக்கு தெரித்தரமாத்தம நாசத்தினால பரமாத்மனா எப்போதும் உண்மையிலேயே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது ஒண்ணு தான் அப்படின்னு ஒன்னே இருக்கு அப்புறம் அத்தியாசத்தினால தான் தெரியறது ஒன்னு இருக்கு அத்தியாசம்னா கற்பனைனால ஒரு மாயினால ஒரு பொய் தோற்றத்தினால தான் சொல்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பரமாத்தம் அத்தியாசம் பரமாத்மம்னா உண்மையிலேயே தான்கிறது ஒண்ணு அப்புறம் கற்பனையினால தான்கிறது ஒண்ணு விருந்து இருக்கு அதை தெரிந்து கொள்ளுங்கிற இந்த சாட்சி சைதன்யத்தை வந்து அந்த ஆத்மாவை அந்த பிரம்மத்தை நான்னு சொல்றது பரமாத்ம மீத வர உபச்சாரம் அல்ல அதெல்லாம் பொய் கிடையாது ஆத்மாவை நான் சொல்றது பரமாத்ம இன்னை அதுக்கே நான் சொல்றேன் அது உபச்சாரம் கிடையாது இந்த தனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய இந்த இருபத்தெட்டு என் நான் நான் சொல்றோமே அது வந்து என்னான்னு தனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவாங்க தனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய இது இருபத்தெட்டு நான் நான் சொல்றது அது எப்படி இருக்குன்னு கேட்டா கட்டையை கல்வன் என்றால் போலும் பழுதையே பாம்பு என்றால் போலும் ிகளை தான் என்கின்றதை போலும் மயக்கமே அல்லாமல் உண்மை அல்ல இப்போ ஒரு கட்டை இருக்கு ஒரு புருடன் இருக்கிற மாதிரி தெரியல அப்ப நம்ம புருடனான நினைக்கிறதைப் போலவும் பழுது இருக்கு பாம்பு தெரியுது பழுதே பாம்பா தெரியுது அதை போல கட்டையை வந்து புருடன் என்று சொல்றோம் பழுதையை அதாவது கயிற்சை வந்து பாம்புன்னு சொல்றோம் உத்திரனை உத்திர ஆதிகளை தானும் சொல்றோம் இதெல்லாம் மயக்கத்தினால உண்டானதை தவிர உண்மை அல்ல கட்டையை புருடனோட உண்மையா உண்மை கட்டையை கட்டைன்னு சொன்னா தான் உண்மை கட்டையை புருடன்னு சொல்றது பொய் அது அத்தியாசம் பழுதைய பாம்புன்னு சொல்றோம் அதாவது கயிறு பாம்புன்னு சொல்றோம் அப்ப பாம்புதான் கயிறுதான் உண்மை பாம்பு வந்து பொய் அப்ப பாம்புன்னு சொல்றோம் பழுதையை பாப்பு அது அது கற்பனைனால அது தெரிகிறது அதே போல புத்திராதிகளை வந்து நான் சொல்றோம் புத்திரர்கள் பிள்ளைகுத்திகளை போராட்டி என்ன நான் நானும் சொல்றேன் இதெல்லாம் மயக்கமே தவிர இதெல்லாம் நான் கிடையாது குருடன் வந்து உண்மை கிடையாது பாம்பு வந்து உண்மை கிடையாது புத்திராதிகள் வந்து நான் கிடையாது ஆனா இதெல்லாம் நான் நான் எப்படி சொல்லிவிட்டு இருக்கோம் அதை போல இதெல்லாம் மயக்கமே தவிர உண்மை அல்ல உண்மையிலேயே வந்து இது வந்து ஆத்மா கிடையாது உண்மையிலேயே இது நான் கிடையாது இது இருபத்தி உண்மையிலேயே நான் கிடையாது ஆனா கற்பனையினாலும் நம்ம நான் சொல்றோம் அதை தெரிஞ்சுக்கறோம் காலம் தொடங்கிவென்று பிற்பாடு தான்ணப்பட்ட தத்துவ ஆக முப்ப தத்துவங்களையும் அதற்கு சொன்ன குணம் குறிகளுடனே கூட காண்கின்ற அறிவானது கடத்தி பார்க்கின்றவன் கடத்துக்கு புறம்பாகவே இருந்து கடத்தி பார்க்கின்றதைப் போல அவைகளை அறிகிறது என்றும் முப்பத்தாறாம் தத்துவமாகிய அதுவே தான் என்றும் அதுவே பரமசிவம் என்றும் அதுவே கலக்கமறை தெரிந்தவனே சிவ தர்சனமுடைய ஜீவன்முத்தன் என்று சொல்லப்படுவன் என்று உத்தரம் அதாவது அஞானத்தில் இருக்கும்போது இந்த ஏழிலே நான் நான் சொல்றதே இல்லை அஞ்ஞானத்தில் இருக்கும்போது ஏழையே நான் அந்நியுமே சொல்றோம் அஞ்ஞானத்தில் இருக்கும் போது இந்த ஏழு பஞ்சபூதங்கள் மாய ஈஸ்வரன் இந்த ஏழுமே தனக்கு அந்நியம்னு சொல்றோம் யாருமே ஈஸ்வரன் நானும் சொல்றதில்லை பஞ்சபூதங்களும் நான் சொல்றது இல்லை இந்த ஏழுமே தனக்கு அந்நிய தனக்கு அந்நியம் சொல்லிட்டோம் சொல்றோம் இப்ப விவேகம் வந்த பிறகு தான் அல்லவென்று காணப்பட்ட தத்துவங்கள் இருபத்தி எட்டு முதல் ஏழு மட்டும் சொன்னோம் இப்ப ஞானம் வந்த பிறகு ஆத்ம ஞானம் வந்த பிறகு இந்த இருபத்தி எட்டையும் நான் அல்ல ஆத்மா கிடையாது சோழ ஆறு சூக்கும இருவது காரணம் ரெண்டு இந்த இருபத்தி எட்டுமே வந்து ஆத்மா கிடையாது அப்படின்னு ஆத்மா ஞான வந்த பிறகு நம்ம சொல்றோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக இந்த முப்பத்தி ஐந்து அதற்கு இப்ப முப்பத்தி ஐந்து நம்ம அறியோம் முப்பத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிறத ஒருத்தன் அறியறோம் அதுதான் ஆத்மா பஞ்சபூதம் எப்படி இருக்கு மாயி ஈஸ்வரன் எப்படி இருக்கிற அது சர்வியன் சர்வசக்திமான் அவன் வியாதி வியாதி இருக்கிறான் பெரிய காலை படைத்தல் காத்தல் அழுத்தல் இப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது அழகா இருக்கு வயசாயிருக்கு இப்படியெல்லாம் நிறச்சு போச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் பிறகு அந்த சூக்கும சி தெரியும் ஞாபக சக்தி ஞாபக சக்தி தான் குறையும் புத்தி வந்து ஒருங்கிணைந்த படமா இப்படி எல்லாம் தெரியும் ஒவ்வொரு தூளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு மாறும் அது பிறகு ஞானேந்திரியங்கள் என்ன செய்யுது வாயுக்கள் எப்படி இருக்கு கர்மேந்திரியம் எப்படி இருக்கு எப்படி செயல்படுது நம்ம எப்படி இதெல்லாம் சுக்கும சரி இடத்துல சேர்ந்தது இதெல்லாம் சுக்கும சிறியதான்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம அறியலாம் கார் சரி இடத்துல நான் அறியிறேன் அறியலை இதெல்லாம் நமக்கு தெரியும் இதை விஷயத்தை அறியறேன் இதை விஷயத்தை அறியலாம் தர்மம்னா என்னாது அறியலாம் தர்மம் என்னான்னு ஆத்மான என்னாது அனாத்மானா என்னன்னு தெரியலை அறிஞரிக்க அறியாம இருக்கிறேன் எப்படி எல்லாம் சொல்றதுனால காரணசரீரம் இருக்கு இதெல்லாம் நம்ம அறியறோம் இருபத்தெட்டு அறியறதுனால இதெல்லாம் அறியப்படும் பொருளாக இருக்கிறது இது இருபத்தெட்டு அறியப்படும் பொருளாக இருப்பதனால் இது அறிவு பண்ணிய நான் அறிவு சுரூபம் அப்படின்னு இருபத்தெட்டு அறியப்படும் பொழுது பொருளாக இருக்கிறதனால் இருபத்தெட்டு அறிவன் ஒருத்தன் இருக்கிறான் அவனை அறிவு சொல்வோம் கடத்தை பார்க்கின்றவன் கடத்துக்கு புறம்பாகவே இருந்து கடத்தை பார்க்கின்றதே போல் இப்ப கொடை இருக்குன்னா குடத்தை பார்க்கிறோம்னா குடத்துக்கு வேறாக இருந்து கொண்டு குடத்தை பார்க்கிறோம் கொடை வேற நம்ம வேற எப்படி தெரியுது கொட வேற நம்ம வேற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் கூட கிடையாது அதே போல முப்பத்தி ஐந்தையும் அறிகிறதுனால முப்பத்தி ஐந்து நான் கிடையாது ஆத்மா கிடையாது முப்பத்தி ஐந்து அறிவன் எவனோ அவனே நான் அப்படின்னு தெரிஞ்ச தெரிஞ்சு அதுவே நான் இன்று தெரிந்தவனே பரமசிவம் என்றும் கலக்கமர தெரிந்தவனே சந்தேகம் விபரீதம் இல்லாமல் தெரிந்திருக்கிறவன் எவனோ அவனை சிவதரிசன் நம்முடைய ஜீவன் முத்தன் என்று சொல்லப்படுவன் என்று உத்தரம் அதாவது புத்திந்திய அறிவன் முப்பத்தாறு தத்துவமாக அதுவே ஆத்மா அதுவே நான் என்று ஐந்து சித்தமா இருக்கிறவன் ஜீவன் முத்தன் ஆகுடி இந்த இருபத்தி எட்டு நான்கு முதல்ல ஏழும் நான் கிடையாது அந்நியம் சொல்ல வாயை ஈஸ்வரன் பஞ்சபூதங்கள் ஏழும் தனக்கு அந்நியம் நானும் வந்த பிறகு இந்த இருபத்தெட்டு நானும் இல்ல இதெல்லாம் தனக்கு அந்நியம் நான் வந்து யாருங்க இங்க எல்லாம் அறிவளம் சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் சேதனம் சத்து சித்து ஆனந்த சுரூபம் அப்படிப்பட்ட பொருள்தான் நான் அதுவே ஆத்மா நான் உயே அறிஞர் விவிகள் நான் கிடையாது ஆனா பொதுவா நான் நினைச்சுட்டு இருக்க நினைச்சிருக்க எல்லாருமே நினைக்கிறது ஒட்டம்பத்தேன் நான் எல்லாம் உத்தியாங்க தெரியும் நிறைய வகுப்புல பார்த்துருக்கோம் இதெல்லாம் யார் கிடையாது இதெல்லாம் சூழஸ்ரீரை வந்து அன்னமய கோஷத்தோடு செஞ்ச இதெல்லாம் சொந்த வகுப்புகளெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால இதுலாம் நான் கிடையாது இதுகளை அறிவன் தான் ஆத்மா அதன் சாட்சி மாத்திரமாக இருந்து அறிந்து கொண்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட ஆத்மாவே நான் அப்படின்னு திடமாக இருக்கிறவன் ஜீவனுத்தன் ஜீவித்துக் கொண்டு இருக்கும்போது விடுதலை அடைந்தவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அஞ்ஞானம் போய் ஞான நிலையிலே இருப்பவன் அவனுக்கு பெண் ஜீவன் மித்தன் உடம்போடு இருக்கும்போது ஜீவித்துக் கொண்டே இருக்கும்போது முத்தனாய் உடம்பு விடுதலையாடுகின்றான் அவனே ஜீவன் முத்தன் யாரு இது முப்பத்தின்றி நான் கிடையாது நானுங்கிறதே கிடையாது நாங்க முப்பந்த அறிவிங்க நான் அப்படிங்கறது திட்டமா தெளிவா இருக்கிறது அது சரி இப்ப நம்ம பார்த்தோம் இப்படி பிரம்மேதானென்றும் மற்ற முப்பத்தி ஐந்து தத்துவங்களும் தனக்கு அந்நியம் என்றும் அறியாத அறிவியர்கள் அகங்கார கருங்கியனாலே உத்திராதிகள் தவிக்கின்றது தாம் தவிக்கிறோம் என்கின்ற முதவரம் போல இந்த இருபத்தெட்டினுடைய தொழில்களையும் தம் தொழில் என்று மயங்குகின்றபடியினால் இருபத்தெட்டு நாளும் ஆட்சிக்கப்பட்ட புண்ணியபாவங்கள் என்று கட்டுப்பட்டு அந்த கர்மத்தின்படி ஜனநாதி சம்சாரத்திலே அடிவடுகிறோம் என்று மயங்குவர் பிரமே நான் என்றும் மற்ற முப்பத்தஞ்சில் தனக்க அந்நியம் என்றும் அறியாத அஞ்ஞானிகள் அவிவியிகள் அஞ்ஞானிகள் பிரிச்சு அறியலை அப்படி இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் வந்து அவங்க அகங்காரமாக முடிச்சு அவங்களுக்கு இருக்கு எல்லாத்தையும் நான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கருண் எல்லாத்தையும் நான் நான் நினைக்கிறேன் மூணு சரீரத்தையும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால அகங்காரம் வருது அகங்காரம் அது முடிச்சு அகங்காரங்கிறது ஒரு முடிச்சு எந்தெந்த வழியில இருக்குன்னு சொல்ல முடியாது சங்காரமானது பல வழியில இருக்கு அழகில கல்வியில ஞானத்துல தெரியாது பதவியில பெரியாள் பதவியில பெரியாளு இப்படி ஒவ்வொரு பேரும் புகழ பெரியாள் இப்படி எல்லா பெரிய பெரிய சொல்லி அகம்பாவம் குறித்து இருக்க இதெல்லாம் ஒரு முடிச்சு அகங்காரமாக ஒரு முடிச்சு எவ்வளவு பெரிய போட்டாலே அகங்காரம் பெரிய பெரிய வித்வான்களே வந்து தேகத்துல நாங்கிற புத்திய கலத்துறது சிரமம் ஒருவேளை அதையே நாங்கிற புத்தியை கட்டிட்டு இருக்கக்கூடிய வித்வாரங்களும் கூட நான் அறிவாளி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு அந்த அகங்காரத்தை போக்குவரத்து போகணும் ஏன் அது அது விஞ்ஞானமய கோஷத்தோடு சேர்ந்து புத்தியோட சேர்ந்தது அந்த புத்தி வந்து அப்ப புத்தியை போய் நானும் நினைச்சுக்கிட்டேன் என்ன பந்தம் தானே அகங்காரமாகி ஒரு முடிச்சு புத்தியும் நான் எந்தியமும் சேர்ந்தது விஞ்ஞானமய கோஷம் நான் அறிவாளி நான் திடீர் தரம் நான் வந்து எவ்வளவு நுணுக்கமான அறிவெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது விஞ்ஞானமய கோஷத்தோடு சேர்ந்தது இதெல்லாம் ஒரு முடிச்சு எங்க இருக்கு எப்படி முடிச்சு போடுதுன்னு தெலம் யாரு திடீர்னு நம்மளை ஒருத்த வாதத்துல சேஷ்டன்னு வச்சுக்கிடுவோம் அப்படியே விஞானமோசி இதெல்லாம் அகங்காரமாக ஒரு முடிச்சு இந்த முடிச்சு எந்த வழியில நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிக்க முடியாது புகழ் நாளையும் பேரு புகழ் செல்வம் அழகு சதவு பவர் எல்லாத்துலையும் எதிரியாவது ஒரு வழியில் கண்டித திறமை இதுகள் வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து முடித்து போட்டுக்கிட்டே அப்படி இருக்கிறதுனால அது எப்படி இருக்கு குத்திராதிகள் தவிக்கின்றது தாம் தவிக்கிறோம் போல இதெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லியிருக்கார் நமக்கு வந்தா வலிக்கிறது ஒத்துக்க தவிக்கிறது சாகம் வருது துன்பம் வருதுன்னாத்துக்கலாம் ஆனா புத்திரனுக்கு துன்பம் தான் தனக்கு வந்து துன்பம் மாதிரி இருக்கு தனக்கு வந்து துன்பத்தை காட்டிலும் கூடுதலா துன்பமா இருக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் நம்ம ஊட உங்க துன்பத்தை தாங்க சின்ன துன்பம் புத்திரனுக்கு வந்து சின்ன பயங்கரமான நமக்கு வந்து தாபமா இருக்கு எப்படி மயக்கம் உத்திராதிகள் தவிக்கின்றதை தவிக்கிறோம் என்கின்ற மூடகரம் போல மூடகரம் மூடத்தனத்தில் இருக்கு இந்த இருபத்தெட்டு தொழில்களையும் தம் தொழில் என்று மயங்குகின்ற படியினாலே நாளும் ஆட்சிக்கப்பட்ட புண்ணிய பாவங்களால் கட்டுப்பட்டு அந்த கருமத்தின்படியே ஜனன மரணாதி சம்சாரத்திலே அடிபடுகிறோம் என்று நயங்குகிறார் இப்ப இருபத்தெட்டு தொழில நம்ம தொழில்னு நம்ம நினைச்சிருக்க இருபத்தெட்டு தத்துவம் செய்யக்கூடிய காரியத்தை நான் ஜீரேன்னு செய்யறதுனால அந்த அபிமானம் வச்சுக்கிறதுனால நமக்கு புண்ணிய பாவம் வருது அந்த புண்ணிய பாவத்தினால நம்ம என்ன சீரம் பிறப்பு இறப்புங்கிற சூழல்ல சுட்டு கொண்டே இருக்கிறோம் அதே காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இருபத்தெட்டும் வந்து நம்ம செய்யலாம் இருபத்தெட்டு புஷிக்கிறதே நாம் புஷிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறதுனால அதனால நமக்கு பாவபுரியும் வரும் அதனால நமக்கு பிறகு வரும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அதாவது பட்டுடைய மன மாயை தோன்றும்னு ஒரு இலக்கம் பற்றோடு அசைஞ்சிச்சுன்னா அதுக்கு மாயேன்னு பேர் பற்றில்லாம அசைஞ்சிச்சுன்னா அதுக்கு மாய கிடையாது பந்தம் கிடையாது பற்றோடு அசைஞ்சால் பந்தம் உண்டாகிறது பற்றில்லாம அசைஞ்சால் பந்தம் கிடையாது எப்படிங்க கேட்டா இந்த சின்ன பிள்ளை எல்லாம் விளாண்டுகிட்டு இருந்து சண்ட ஓட்டு கட்டுக்க அடிச்சு அதாவது மண் அள்ளி போட்டு ஒருத்தரு போட்டு சண்டை ஓட்டு கட்டு சண்டை ஓட்டு கோவச்சுட்டு அங்கட்டு போயிடும் ஒரு அரண்மேங்கிட்டு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறோம் யாராவது சாக்கிரமா இல்லையா ஆனா அதுல வந்து உள் மாடிய அடிமனசுல வந்து பற்று கிடையாது பற்று எழுச்சுன்னா சிரித்து சேரா ஆனா நம்மளால அப்படி கிடையாது ஒருத்தர் தெரிஞ்சிட்டு போனா தெரிஞ்சுட்டு போயிருந்து பேசுறதுக்கு எப்பயாவது ஒருக்கா தப்பு தவிர பேசுனாரு அந்த அளவுக்கு இருக்கு ஒரு சண்டை ஓட்டாக்க வாழ்நாள் போதும் என்ன அர்த்தம் இது பற்றுடைய மனசை இதனால நமக்கு பந்தம் உண்டாகிறது அப்படியே பயங்கி வச்சுக்கிறோம் நம்மளை கூட பேசுறதில்ல நம்மளை திட்டத்திட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி அந்த பற்றோடு நம்ம இதுல தங்கி வச்சிருக்கிறோம் விஜய் பந்தம்னு பேரு முடிச்சுன்னு பேரு இது இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆதவின்னு கேட்டா பாப புண்ணியங்கள்லாம் அப்படியே சேருது பாவ முனியம் அப்படியே சேரு மட்டும் அந்த செஞ்சிருந்தம்னா பாவபுணியம் சேரா ஒரு உதாரணத்துக்கு இராணுவத்தில் வேலை செய்யற சண்டை போற எதிரிய கொள் அந்த இராணுவத்தில் இருக்கிறவன் இராணுவத்தில் இருக்கிறவனுக்கு வெற்றி மேனுக்கு பாவமோ புண்ணியமோ கிடையாது என்னுடைய டியூட்டி நான் செய்யிறேன் அதனால வந்து அதை வந்து நீ கலங்கவே மாட்டேன் இந்த உயிரை கொண்டு போட்டானே அப்படிலாம் கொல்ல மாட்டேன் நினைக்கவே அவனுடைய ட்யூட்டி அது காரணம் அதனால அவனுக்கு பற்று கிடையாது ஆனா இதே மிலிட்ரி தார அவனுடைய எதிரியை தனியா கொள்றேன்னா அது வந்து கேள்வி வரும் பந்த பந்தப்படுவான் இப்படின்னு கேட்டா அவன் சொந்த காரியத்துக்காக பண்றதுனால இவனுக்கு வந்து எது செய்தாலும் இவனுக்கு பதினஞ்சு மெல்டீலர் அவத்தில வந்து கொள்றது வந்து பாவம் கிடையாது தன் தனிப்பட்ட விஷயத்துல எதிரிய கொள்றது பாவம் எந்த காரியம் ஒண்ணுதான் ஆனா இதுல வந்து பந்தம் உண்டாகிறது அது வந்து யுச்சத்துல வந்து ட்யூட்டியா போயிருது இந்த பந்தம் இருக்கிறதுனால தெருவு உண்டாகுது பந்தம் இல்லைன்னா தெருவி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொல்ற அடுத்த வகுப்புல குறையும் பார்க்கலாம் அது என்னையால அருமையின் சாத்தி படிமீ இது வந்த பரணி பொதியில் எந்த நீதிப்ப கண்ணா கடை போகக்கா தந்தையாயும் சாத்தவியில் காவானோ அந்த மீளா எந்த நம தீவானோ எந்த மயில் ரானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்ச்சும் மலம்